ومن يريد أن يضله يجعل صدره ليقا حرجا كأنما يستعد بالسماء وقال تعالى أيضا ألم نشرح لك صدرك ووضعنا عنك بذرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا انما مع العسر يسرى فاذا فرغت فانصب والى ربك فارغب صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم لا ان يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم وقال صلى الله عليه وسلم ايضا لا ساجقم غبار في سبيل الله ودخان جهنم رسول الله الله صلى عليه وسلم புகழ்சியும் ஈரேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூல் அல்லுகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக கண்ணியத்துக்குரிய மேலாண் சகோதரர்களே அல்லாஹின் நல்லே பெரியவர்களே அல்லாஹூடைய கட்டளை முழுமையாக எடுத்து நடக்கும் படி முதற்கன் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் கட்டளை சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே பெரியவர்களே அல்லாஹு மகானு இந்த மனிதனுக்கு அவனால் படைக்கப்பட்ட அவனுடைய கையால் படைக்கப்பட்ட இந்த மனிதன் இந்த மனிதனுக்கு அல்லா சுபானுவா நிரந்தரமான வாழ்க்கையை முடிவு செய்திருக்கின்றான் இந்த ரூவுக்கு அழிவு கிடையாது முதல் தடவையாக அல்லாஹ் ரூஹ படைத்தான் அருவா உயிர்களின் உலகம் என்று நாங்கள் சொல்றோம் எல்லா உயிர்களும் படைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது எனவே உடல் இந்த ரூகை போடுவதற்குள்ள உடல் தாயுடைய வயிற்றிலே தயாரிக்கப்படுகிறது தாய் தந்தையர்கள் இந்த உணவுகளை சாப்பிடுறாங்க அந்த சாப்பாட்டின் மூலம் இந்த உடல் தயாரிக்கப்படும் அல்ல சொல்றேன் மனிதனுக்கு வந்தது மின்தஹரி காலத்துல ஒரு கட்டம் அதாவது வாழ்க்கையில அவன் அவன் வாழ்க்கையில ஒரு கட்டத்துல அவன் இப்படி இருந்தான் எப்படி இருந்தான் லம்யகுன் ஷே அமது போரா பெயர் சொல்லப்படக்கூடிய ஒரு வசுவாக இருக்க யாரும் ஒரு மரக்கரிய அல்லது ஏதாவது ஒரு பழத்தை பார்த்து பொம்பளை சொல்ல சூரியனுடைய ஒளி சுடர்கள் மலை சுளிகள் காற்றுல தண்ணியில உன்னக்கூடிய உணவுகள்ல எங்கெங்கயோ இருந்தோம் தாய் தந்தை இந்த உணவுகளை சாப்பிட்டாங்க தனுடைய தனிப்பட்ட கொண்டு இந்த உணவுகளை மாற்றி அமைத்தான் இந்த மாற்றி அமைத்தான் தாயுடைய கடற்பது நாளில் ரத்த கட்டி ஆக்கினான் அந்த ரத்த கட்டிய தடை கட்டியாக மாற்றி அமைத்தான் அந்த தடை கட்டிய எலும்புகளாக மாற்றி அமைத்தான் அந்த எலும்புகளுக்கு மேலே உருவாக்கினான் நான்கு மாதங்கள் பூர்த்தியாக கூட அந்த அருவாமல் வயிற்றுக்குள்ள உடல்ல ஊதிவிட்டார் ஊதினத்துக்கு பின்னால்தான் உள்ள வயிற்றுல துடிக்க ஆரம்பித்து சொல்ல அன்றைக்கு துடிக்க ஆரம்பிச்ச நாங்க இன்னும் துடிச்சு கொண்டே இருக்கிறோம் இன்னும் துடிச்சு கொண்டே இருக்கிறோம் ஒரு நாள் அல்லா வச்சிருக்கிறான் எனக்கும் உங்களுக்கும் இன்னொரு மலக்க அல்லா அனுப்புவான்படி சொல்லுவான் இந்த உடலுக்குள்ள பூத்தில உடலுக்கு கலட்ட சொல்லுவான் அந்த மலத்துக்கு உயிரெடுக்க சொல்லி அல்லாவுடைய கட்டளை வந்தால் எந்த செகண்ட்ல அவருக்கு யாரும் உயிரெடுக்க சொல்லி சொல்லப்படுதோ அந்த செகண்ட் அவர் உயிரெடுப்பார் தூங்கிக் கொண்டிருந்தாலும் சரி கடல்ல குளிச்சுக்கொண்டிருந்தாலும் சரி வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருந்தாலும் சரி கூரையில் ஏறி கூறையை செஞ்சு கொண்டிருந்தாலும் சரி தூங்கிக் கொண்டிருந்தாலும் சரி அவர் நிலைமைகளை பார்க்க மாட்டார் எந்த நிலைமையும் பார்க்க மாட்டார் அவருக்கு அல்லாவுடைய கட்டள ரூம் எடுக்க சொல்லி சொல்லி அல்லாத கட்டலையோண்ட்ல அவர் எடுத்து போவார் எனவே இந்த ரூ உடல்ல கலட்டப்படுவோம் எங்களுக்கு இஸ்லாம் ஒரு முறையை சொல்லுது குழு பார்த்துங்க செய்யுங்க தொழுவீங்க அடக்குங்க அதுக்கு முறைகள் சொல்லப்படு நாங்க கண்ணியமான முறையில் இந்த உடலை குழு பார்த்து கவன் செஞ்சு கபர்ல வச்சு மண்ணை கூட்டி விட்டு கொஞ்ச நாளைக்கு அரிச்சு கொண்டிருக்கும் அதுக்கான பெரியார் சொல்றா ராதா கூலா தோரா மண்ணுக்கே சாப்பாடாக மாறக்கூடியவனே மண்ணுக்கே நீ சாப்பாடா போறாய் அக்ஸர் உண்ட துன்யாட கவலையை குறைச்சுப்போம் துன்யாட கவலைய கொறைச்சு அகோலோன் வசுரோபோ என்ற உண்ட உடல் இருக்கக்கூடிய கதைகள் சாப்பிடப்பட போகும் மண் சாப்பிட உடலை மண் அப்படியே உறிஞ்ச எடுக்க போகுது எனவே ரூ உடல் மண்ணோட மண்ணா போயிடும் உடலுக்கு அழிவு இருக்கு உயிருக்கு அழிவு இல்லை இன்பங்கள் அனுபவிக்கிறது ரூ துன்பங்கள் அனுபவிக்க போகிறது ரூபாய் இந்த ரூ மேலே போகுது ஹரீசில வந்திருக்கிற ஒரு நல்ல மனிதனுடைய ஒவ்வொரு வானத்தை கடந்து போகுது ஒவ்வொரு வானத்திலே உள்ள மணக்குமார் சொல்றாங்க விசேஷமான ஒரு வாசமா இருக்கிறேன் நல்ல மனமா இருக்கிறேன் இது யாருடைய ரூ யாருடைய உயிர் என்று அந்த மணக்குமார் பேசிக் கொள்ற அந்த உயிர் அப்படியே போய் அல்லாக்கு முன்னாலுல விழுச்சு மாற்றாக வாழ்ந்த மனிதராக இருந்தால் அவருடைய ரூ கைப்பற்றப்படுவது அதுவும் சொல்வாங்களா இது என்ன பயங்கரமாக நாட்டில் என்று அவர்களுக்குள்ள மலக்குமாருக்கு மத்தியில் சொல்லிக் கொள்வாங்க பெரியவர்களே இப்படி இந்த உடல் கலட்டப்பட்டு இந்த உடல் மண்ணில் அடக்கப்படும் உடல் மண்ணோட மண்ணா போய் இந்த ரூ வாழ்க்கையில் உடலுக்குள்ள போடுவார் நரகவாதியா இருந்தா அல்லா யார் யாரையும் பாதுகாக்கணும் அல்ல நரகவாதிக்குள்ள உடல்ல இந்த ரூ போடப்படும் சொர்க்கவாதி அதுக்கேற்ற மாதிரி உடல் ரசூல் சல்லி சொன்னாங்க சொக்கத்துக்கு போதருடைய உயரம் எவ்வளவு அடி உயரம் அறுபது இந்த ரூ அந்த உடலுக்குள்ள போடப்படும் சொருக்கத்தில் உள்ள இன்பங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் தயாரிக்கப்பட்டது ஒரு பறவை உடைய சை ஒரு ஒத்தகத்துடைய சை மேலான நினைவானே பெரியவர்களே அல்லாவின் நல்லே அல்லா சுழகான அல்லா சுகானுவ மனிதனுக்கு நிரந்தரமான இன்பங்களை சந்தோஷங்களை வெற்றிய கண்ணியத்தை இன்பங்களை பாக்கிய வெற்றிகளை மனிதன் அடைந்து கொள்வதற்காகத்தான் ஒரு தீன அல்லாஹ் நவீன் மூலம் அறிமுகம் செஞ்சிருக்கிறார் மார்க்கம் ஒரு மார்க்கத்தை அறிமுகப்படுத்த அதுதான் இப்ப நாம் இருக்கக்கூடிய மார்க்கம் தான் கடைசி மார்க்கம் கடைசி ரத்தூள் கடைசி நபி கடைசி ரசூல் கடைசி மார்க்கம் கடைசி உம்மத் இதுக்கு பின்னால இன்னொரு ரசூல் வரப்போறது இல்லை இன்னொரு மார்க்கம் வரப்போறது இல்லை இன்னொரு உம்மத்து வரப்போறதும் இல்லை உலகம் அலையும் வரைக்கும் இந்த மார்க்கம் மட்டும்தான் மார்க்கமாக இருக்கும் என்னென்ன உருவாக்கினாலும் அதை எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அந்த அடிப்படையில் இருந்து கொண்டு யாரை நன்மை என்று நினைச்சு கொண்டு எவ்வளவு நன்மையான காரியங்களை தெரிஞ்சாலும் அல்ல நன்மைகள் கொடுக்க மாட்டான் என்று ரொம்ப தெளிவாக எங்களுக்கு அறிவிப்பு செஞ்சுட்டார் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சம்பவர்களே நான் சொல்ல வந்த விஷயம் எங்களுக்கு ஒரு மாறிய ஒரு பொறுப்பு அந்த பொறுப்பை நாங்கள் விட்டுட்டோம் அந்த பொறுப்புடைய விஷயத்துல நாங்கள் கவனீனமா இருக்கிறோம் பொது போக்காயிருக்கிறோம் அதை பத்தி சிந்தனை இல்லாமல் இந்த மார்க்கம் இந்த இஸ்லாம் இந்த பரிசுத்தமான எங்களுக்கு மட்டும் சொந்தமானதல்ல இன்றைக்கு உலகத்தை வாழக்கூடிய அவ்வளவு கோடி மக்களுக்கும் சொந்தமான இது ஒரு பொது சொத்து பொது சொத்து பொதுவான ஒரு சொத்தை குறிப்பிட்டவங்க சொந்த கொண்டாடி கொடுங்கிறது சரியா பொதுவான ஒரு சொத்தை குறிப்பிட்ட சிலர்கள் மட்டும் சொந்த கொண்டாடி கொண்டிருக்கிறது நல்லமா பொருத்தமா பொருத்தமே இல்லை வேறான கண்ணியமான சகோதரிகளே பெரியவர்களே இந்த தீன் இந்த இஸ்லாசின் மூலம் தான் உலகத்தளிக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தீர்வு எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு இந்த தீனுடைய இஸ்லாசம் மட்டும்தான் சொல்லப்படுது வேற எந்த மார்க்கத்திலேயும் இல்லை அல்ல தீன தந்தது கர்மனே சொற்கம் போறதுக்கு மட்டுமல்ல உலக பிரச்சனைகளையும் தீர்த்துக்கொள்வதற்கு யாருக்கு எந்தெந்த அடிப்படையில் பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு அல்லாசா வச்சிருக்கிறார் குடும்ப பிரச்சனையா உள்ள பிரச்சனையா தொழில் வியாபாரத்துல பிரச்சனையா பக்கத்து வீட்டாருடைய பிரச்சனையா காணி பூமியுடைய பிரச்சனையா சொத்து செல்வங்களுடைய பிரச்சனையா ஆட்சி ஆலர்கள் மூலமா பிரச்சனையா ஆட்சி செய்யப்படக்கூடியவங்களால பிரச்சனையா இவங்க அந்த அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த இஸ்லாசுக்கு நாங்க அறிமுகப்படுத்தினா வேறாங்க சகோதரர்களே பெரியவர்களே இத மக்கள் எடுத்து நடப்பாங்க எல்லா பிரச்சனைகளுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு காணே கண்ணியத்துக்குரிய மேலா சவர்களே மக்கள் ஒவ்வொருத்தறிவு ஆற்றல் திறமைகள் வித்தியாசம் ஏற்ற மாதிரி கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே இப்படி செஞ்சா நல்லமே இப்படி ஒன்றை செஞ்சா பிரச்சனை முடியுமே அப்படி ஒன்றை செஞ்சா பிரச்சனை முடியுமே என்று ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க ஒரு கருத்தாலே ஒன்று நடக்க போறதுங்க எனவே எல்லா அறிவு எல்லோருடைய எல்லோருக்கும் அறிவை கொடுத்தவன் இந்த மூளைகளெல்லாம் தயாரிச்சவன் நல்லா சுபானுவாள் அவளை விட பெரிய அறிவால யாருமே இல்லை அல்லா கேட்கிறான் நீங்க உங்களோட தீர அல்லா படிச்சு கொடுக்க வாரீங்க உங்களோட மார்க்கத்தை படிச்சு கொடுக்கலான்னு கேட்கிறான் அதனால மேலாண் சகோதரிகளே நாங்க அல்லாக்கு படிச்சு கொடுக்க அல்லா தான் எங்களுக்கு அறிவை தந்தான் சிந்திக்கூடிய உள்ளங்களை சிந்திக்கந்தான் அல்லா சொன்ன புத்திமதிப்படி நாங்கள் உலகத்துல எங்கள காரியங்களை செஞ்சு கொள்வோம் என்ற எங்கள பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் இல்ல பிரச்சனைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போவோம் மேலாண்மை சகோதரிகளே மக்கள் அவங்க நிம்மதியை அழந்து கொண்டே இன்றைக்கு எல்லா முழு உலகத்துல வாழக்கூடிய மக்கள் நிம்மதியை தேடுறாங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது நிம்மதியா ஒரு வாகனம் வாங்குறது இருக்கு நிம்மதியா இருக்கணும் நிம்மதியா ஒரு பயணத்தை செய்யணும் ஒரு ஊடு வாங்குறது இருக்கு நிம்மதியா அந்த வீட்டுல இருக்கணும் கல்யாணம் முடிக்கிறது இருக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்றது இருக்கு அந்த பிள்ளைகளால நிம்மதி சந்தோஷம் கிடைக்கணும் ஒரு தொழில் வியாபாரத்தை நிம்மதியா வா எல்லாம் எதை கேட்டாலும் நிம்மதி நிம்மதி எங்க இருந்து வருவது இந்த பிளாக் இந்த இரும்பு துண்டு கம்பி துண்டுல நிம்மதி இருக்கிறார் நிம்மதி வந்துடுமா இந்த பெரிய கட்டிடச்சால நிம்மதி வருமா ரொம்ப வாகனத்தில் ஏறி இருந்ததோட நிம்மதி வந்துடுமா அதிகமான பிள்ளையில பெற்றுக்கொண்டே நிம்மதி வந்துடும் கல்யாணத்தை முடிச்சேன் நிம்மதி வந்துடுவா ஒரு பெரிய கடை வியாபாரத்தை ஆரம்பிச்சேன்னு நிம்மதி வந்து கல்யாணத்துக்கு முந்தித்தான் நிம்மதியா இருந்தோம் கல்யாணத்தோட போச்சு நிம்மதி இந்த பிள்ளையால இந்த நிம்மதியே மண்ணா போச்சு மனிதன் அல்ல இடத்துல புள்ளைய கேட்கிறான் கொடுத்ததுக்கு பின்னால அந்த பிள்ளையால நிம்மதி இல்லை என்றான் கல்யாணத்தை விரும்புகிறான் எதிர்பார்க்கிறான் செய்யறான் அதால நிம்மதி இல்லை என்றான் இந்த வீட்டாள நிம்மதி இல்லை என்றான் இந்த குடும்பத்தால நிம்மதி இல்லை என்றான் வேளாண் சகோதரர்களே பெரியவர்களே நிம்மதி என்றது இந்த வஸ்துக்களோடு அல்லா தொடர்பாக்கே நிம்மதி என்றது உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட உள்ளம் என்றது அல்லாவோட சம்பந்தப்பட்டது உள்ளத்துக்கு சொந்தக்காரன் அல்ல மாளிகையில் இருந்து நிம்மதி வரும் குடிச்சையில் இருந்தேன் நிம்மதி இல்லாம போவாது குடிச்சையில் இருக்கிற நிம்மதியாக இருக்கிறார் வாகனத்தில் ஒரு கணவனும் மனைவியும் இருந்து கொண்டு தண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறான் அஞ்சு கோடி பத்து கோடி பெருமதியான வாகனம் அதுக்குள்ள ரெண்டு பேர் இருந்து கொண்டு தண்டபிடிக்கிறார் இன்னொருவர் சைக்கிள் அந்த பார்ல மனைவியை எதிர்பார்த்து கொண்டு வேறுத்து கொட்டி வே அவள்ட மேல மடிய சிரிச்சு கொண்டு போறாங்க இந்த இரும்பு துண்டு நல்லமா அந்த இரும்பு துண்டு நல்லமா இந்த இரும்பு துண்டால நிம்மதி இல்லையா அந்த இரும்பு துண்டால நிம்மதி கிடைச்சா உண்டாலே ஒன்று இல்ல திருமண வாழ்க்கை சந்தோஷமா அமைய உள்ளங்கள் தான் உண்டு சேருவணும் கல்வ தான் ஜோடு அதுதான் அல்லாஹ் அல்ல சொல்றான் இன்ன பிஜாலி கலாயின் வர்க்கரோன் அல்லாஹைய அசாட்சியில் நின்று உள்ளது தான் உங்களுக்கு ஜோடிய உங்களே அல்ல அமைச்சு மனித இனத்திலே ஜோடி அமைத்தான் வேறொரு இனத்தில் அமைச்சிருந்த பெரிய பிரச்சனையா போயிடும் நிம்மதியா வாழ கிடைக்காது ஒத்து போவும் மாத்தாது மனிதனை மண்ணால படைச்சிக்கிறார் அவங்க அமைப்புகள் வேற இவ்வளவு அமைப்புகள் வேற அதத்தான் சொல் நாங்க வேறொரு இனத்துல உங்களுக்கு ஜோடி அமைக்காம உங்களோமா நீங்க நிம்மதியா உங்களுக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் நாங்கத்தான் போட்டோம் என்ற இங்க இருக்கிற பொன் துணியாட ஒரு தொங்கல்ல இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ள அவங்க ஏதோ விரும்பி கொண்டாங்க கல்யாணம் முடிச்சு கொள்றாங்க அல்லது பேசி முடிச்சு வச்சாங்க அந்த ரெண்டு பேருக்கு உள்ளமும் எ கணவன் அவட உப்பா விட மனைவி நேசிக்கிறான் கணவன் மனைவியை நேசிக்கிறார் கல்யாணம் முடிச்ச ஒரு கிழமையில ரெண்டு பேருக்கும் வந்த முகப்பத் பெற்றிருந்த தாய் தண்ணியை விட மொபைத் வைக்கிறாங்க பொதுவாக நாங்க பாக்குறோம் பலர்களை இந்த முகப்பத் ஒரு கிழமை ரெண்டு கிழமையால எங்கேயிருந்து வந்துச்சு போட்டது யார் அல்லாஹ் அல்லாஹ் மொஹ்பத்தை போட்டாங்க சொல்ல வந்த விஷயம் மேலான சவர்களே உலகத்துடைய தீர்வு நடக்கணும் அவர் தீன்படி வாழ்வார் என்றால் அவர்தையும் முடியும் இன்னைக்கு உலகமே நிம்மதியற்ற நிலைமையில வாழ்ந்து கொள் மக்கள் இந்த மக்களுக்கு உலகத்துல கிட்டத்தட்ட எழுநூறு கோடி மக்கள்ல ஒரு நூத்தி அறுபத்தி மூணு கோடி தான் முஸ்லீம்கள் ஏதா மக்க அவ்ளோ அஞ்சூத்தி ஐம்பதுக்கு மேல அஞ்சு கோடி மக்கள் அவங்க களிமாய் இல்லாம படைப்பினங்களை மிருகங்களை மரமட்டை ஜின்களை வணங்கி கொண்டிருக்கிறார் பொதுவான ஒரு அமைப்பு தான் மனிதன் அவட கஷ்டத்தை சொல்றதுக்கு யார்க்கையாவது அவன கஷ்டத்தை சொல்லுவோம் அவன் கவலையை யார்கிட்டையாவது பெற்று சொல்லுவோம் அவன் தேவையை யாருக்கிட்டேயாவது சொல்லுவன் அவன் யாருக்கு அவன் யாரையாவது வணங்கோன் என்ற ஒரு ஒரு அமைப்புல தான் ஒவ்வொரு உள்ளங்களையும் கவலைங்களை சொல்ற பாவம் உண்மையிலே திசை சரியாம போய்கொண்டிருக்கிறான் அவங்க இந்த படைப்பினங்கிட்ட கஷ்டங்களை சொல்றதுனால இவங்கள பிரச்சனை முடியுமா இவங்களோட கஷ்டங்கள் நீங்கமா இவங்கள தேவைகள் பூர்த்தி ஆகுமா நிச்சயமாக பூர்த்தி ஆகாது எங்கட கையால் தயாரிக்கப்பட்டது தயாரிச்சு எங்களுக்கு முன்னால வச்சுக்கொண்டு எங்கட கஷ்டத்தை கவலையை அனுப்பிட்டு சொன்னா அதுக்கு பார்க்கணுமா கேட்கணுமா நடமாடேனுமா விலங்கணுமா ஒன்றுவே இடாது தெளிவான விஷயம் அப்ப நாங்க இந்த மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் இந்த மக்கள் விளங்கிக் கொள்ளணும் ஆனா சந்தர்ப்பங்களை நாங்க உருவாக்கி கொடுக்கணும் எந்தெந்த அடிப்படையில இவங்க அல்லாவை விளங்கிக் கொள்றதுக்கு படைச்ச நாயனை விளங்கிக் கொள்றதுக்கு எங்களால முயற்சிகளை செய்ய இலுமோ அந்த முயற்சிகளை நாம இருப்போம் நாங்க பொதுவா எங்கள எங்களை யாருக்கிட்ட யாரும் சொல்றோம் தானே நீங்க உங்களோட பிரச்சனையா அவர்கிட்ட பேர் சொல்றீங்க இவர்கிட்ட பேர் சொல்றீங்க இவங்கள்ட்ட எல்லாம் உங்களோட பிரச்சனைய சொல்லி உங்களோட பிரச்சனை முடிய போத இல்ல இன்னார புரியுங்க இன்னாரு கிட்ட போனோட பிரச்சனை முடியும் சொல்றதா இல்லையா இதே போல மேலாண் சோதர்களே இந்த உலக மக்களுக்கு நாங்க சொல்றோம் உங்களோட காரியங்கள் நடக்கும் யார கொண்டு யார இன்னார் இந்த கப்புல் ஆழமின் அகிலங்களை படைத்து வரிபாலிக்க கூடிய அந்த அல்லா அந்த அல்லாவ நாடுங்க அந்த அல்லாவை அடைங்க அந்த அல்லா அல்லாவ பட்டிப்பிடிச்சுக்கோங்க அவனை வணங்குங்க அவன் மூலம் தான் இந்த கருத்துக்களை முன்வைச்சா விஷயத்தை நல்லா விலங்கிக் கொள்ள ஒரு மனிதன்ட உலக தேவை பூர்த்தியாக கட்டாயமும் வணங்க தேவையில்லை கட்டாயம் இல்லை மாற்றம் ஏதாவது தொல்லாட்சி தேவை பூர்த்தியாக தான் உலக தேவை பூர்த்தியாக ஒரு மார்க்கமும் தேவையில்லை படத்த நாயர் ஏற்கனவே சொல்லிட்டான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு உயிரினங்களுடைய உணவுடைய பொறுப்பு என் மீது பொறுப்பாக இருந்தே ஒளிய இல்லை என்று சொல்லிட்டான் அவ்வ உயிரினங்களுக்கும் அவங்க என்னங்கினாலும் சரி என்ன வணங்காட்டிலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படைப்புக்கும் உயிரை கொடுத்தது நான் ஒவ்வொன்றை உண்டாக்கினது நான் ஒவ்வொன்றுக்கு உயிரை கொடுத்தது நான் எனவே அந்த உயிர் வாழ உயிர் வாழ உணவு தேவை உணவு இல்லாம உயிர் வாழ இயலாது உணவில் உயிர் வாழ இயலாதே பொதுவாக எனவே உயிரை கொடுத்தவன் உயிர் வாழ்வதற்குள்ள உணவு பொறுப்பு எடுத்துக்கொண்டு நெருப்ப சூரியன மனிதர்களை ஜிங்களை வணங்கினாலும் சரி அல்லா கொடுப்பார் துணியாட விஷயம் நடக்கும் உலகத்தேவ பூர்த்தியாகும் ஆனால் மவுத்து மவுத்தோடு ஆரம்பிக்க கூடிய ஆகிய வாழ்க்கை அது நிம்மதியா சந்தோஷமா அமையணும் இல்லாம களிமா இல்லாம அது நிம்மதியா அமையவே மாட்டாரு சக்கராத் என்றது வாழ்க்கையுடன் முடிவு காட்டப்பட்டு வாழ்ந்த வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு கூலி கொடுக்கிற கூலி கொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற நேரம் தான் சக்கராத்துடைய நேரம் அப்ப அவர் ஈமான் இஸ்லாம் இல்லாம போவாரே அமளி பாதத்தில் இல்லாம போவாரேண்டா சக்கரா கஷ்டப்பட ஆரம்பிப்பார் எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளை நாங்கள் எல்லாரும் செஞ்சு கொள்கிற ஒரு அநியாயம் முழு உலக முஸ்லீம்களும் பொதுவான அமைப்பில் சொல்லிக் கொள்வோம் உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்த எங்களுக்கு மட்டுமில்லை இது எல்லா மக்களுக்கும் சொந்தமான இந்த இஸ்லாம் எல்லாருக்கும் சொந்தமான இந்த எழுநூறு கோடியை படைத்தவன் தான் பௌத்தர்களை படைக்க ஒருவன் இந்துக்களை படைக்க ஒருவன் கிறிஸ்தவர்களை படைக்க ஒருவன் முஸ்லிம்களை படைக்க இன்னொரு நாலு பேரா நாலு பேரா மேலான சோதர்களே பல ஆண்டவர்கள் சிறந்தவர்களா அல்லது ஒருவன் சிறந்தவனா அடக்கி ஆளக்கூடிய ஒருவன் சிறந்தவனா என்று குரான் அல்லா கேட்கிறார் சகோதர்களே பெரியவர்களே இந்த அல்லாத உலக மக்களுக்கு நாங்கள் இன்னைக்கு மக்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் தாகித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான தாகத்தில் இருக்கிறார்கள் அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடியவர்கள் யார் அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடியவர்கள் யார் இதுதான் கிதாப்ட பேர் இருக்கிற அவ்வளவுடைய தாகத்தில் இருக்கிறாங்க தீர்ப்பதற்குள்ள கையில தந்திருக்கிறாங்க நாங்க அதை எங்களையோட வச்சு எங்களுக்குள்ளே வச்சு மூடி மறைச்சி வச்சு கொண்டிருக்கோம் இது எங்களுக்கு மட்டும்தான் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு ஒரு பள்ளியை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டாலும் நாங்க உக்ரம் இல்லை எ முக்திமா நிறைய இருக்கிறாங்களே அப்படி வரையில அவனுக்கு விலகி கொடுத்து ஒரு சந்தர்ப்பம் அவன் பள்ளிவாசலுக்குள்ள கல்வி கொண்டு வந்து ஆம்பளை அவர் உள்ளுக்கு வரட்டும் பார்க்கட்டும் வந்து பார்க்கட்டும் எங்களுடைய நாங்க அவருக்கு அழகான முறையில் அன்ப விலங்கப்படுத்துவோம் இதுதான் வந்து பாருங்க நாங்க வணங்குறது இங்க இவ்வளவு பெரிய பள்ளிவாசல் என்னத்துக்கு தேவை அன்றைக்கு ஒரு முக்கியமான ஒருவர் ஒரு மத குரு ஒரு மத்திருக்குள்ள வந்ததுக்கு பின்னாலே தான் அவர் சொல்றார் இப்பதான் நான் விளங்கி கொண்டேன் முஸ்லிம்களுக்கு ஏன் பள்ளி வாசல் தேவை இவ்வளோ பெரிய பள்ளி வாசல் ஏன் தேவை என்றால் ஒவ்வொருத்தரும் சொல்லுறதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு இடம் உண்டு தேவை அப்ப நூறு பேர் வந்தா நூறு பேர் சொல்றதுக்கு எவ்வளவு இடம் தேவை ஆயிரம் பேர் வந்தா ஆயிரம் பேர் சொல்ல எவ்வளோ பெரிய ஒரு இடம் தேவை நீங்க நிப்படத்துல வணங்கி கொண்டு கையை காட்டிட்டு போறது அல்ல எடம் செய்யும் இடம் ஒன்று தேவை அப்ப உள்ளுக்கு வந்து பாத்துத்தான் விளங்குறாங்க அப்ப நாங்க அதுக்கு சந்தர்ப்பத்தை அப்படி யாராவது விரும்பினா நாங்க உருவாக்கி கொடுக்கல இந்த மக்கள் எப்படி இசார்த்த விளங்குவாங்க நாங்க வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கோம் ஒருவன் தான் ரெண்டு பேருக்கு தாரானோ அவனை அந்த அவனை அறிமுகப்படுத்தாக்கினவன் அந்த அல்லா கிட்ட அவன் நீ அந்த அல்லாவை சந்தோஷப்படுத்தி கொண்டு தான் அவன்கிட்ட போவனும் நீ அவனை விட்டு வேறொண்ட வணங்கி அவன் கிட்ட போன அவன் சந்தோஷப்பட மாட்டான் அவன் கொண்டு கோவிப்பான் உன்னோட கோவிக்க நெருப்புல போடுவான் என்று இவங்களுக்கு அன்பா விளங்கப்படுத்தும் சேர்ந்து சாப்பிடறதுக்கு தயாரில்லை அப்படி போனா ஜாத்து கிடைக்காது மேலும் நாங்க எங்களோட தீனில் உறுதியா இருந்து கொண்டேன் எங்களோட பிள்ளைல நல்ல இமான் இஸ்லாத்தோட வளர்த்தி நல்ல பண்பாடோட நல்ல குணமா வளர்த்தி இந்த பிள்ளையில மற்றவர்களோட பலக விடணும் இன்றைக்கு பிள்ளையில வெளிய போவாத விசேஷமா நிறுத்தேணுமா ஒரு வாப்பக்கு சுத்தேழு ஏலாது பொறுத்தவரை வெளியே போவாங்க வருவாங்க படிக்கணும் அங்க போகணும் இங்க போகணும் பல இடத்துக்கு போவாங்க வருவாங்க போவானு தடுக்கிறதால புத்திசாலித்தனம் போன இடத்துல நல்ல ஒழுக்கமான நல்ல கண்ணியமான முறையில அல்லா பயந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளும் அப்படி ஒரு சூழல இருக்கிறோம் இக்கட்டான நிலைமையில இதை பாவிக்க வேண்டிய தேவை இருக்க பாவிக்கிறத பிரச்சனை இல்ல நீ அல்லாவ பயந்து அல்லாட பயத்தோட பாவி அங்க யூனிவர் படிக்க போன நேரத்தில் அவர் என்கிட்ட சொல்றார் இங்க சூழல் எப்படி ஏன் நான் ரூம்ல தனியாக இருந்து கொண்டிருக்கிறேன் ஒரு அந்நிய பெண் யூனிவர்சிட்டி படிக்கக்கூடிய ஒரு பொம்பளை பொதுவாக எங்களுக்கு தெரியும் மாசமானே இருக்கிறாங்க அங்க அப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க அனுப்பாமதி கேளாது ஆனா போன இடத்துல எங்க அல்லாவும் பயந்து நடந்து கொள்ளும் மார்க்கஸ்ட் உட்பட்ட முறையில நடந்து கொள்ளும் அந்த பயத்தையும் அல்லாத அச்சத்தையும் அந்த பண்பாடுகளையும் தான் சொல்றார் அந்த பெண்மணி தவறான நோக்கத்தோட அவட ஆசைய பூர்த்தி செஞ்சு கொள்ற நீயத்தோட அவ எல்ல நான் தனியாக இருக்கிறேன் அவன் என்னமோ கேட்கிறான் அவ கேட்டுக்கொண்டு வந்தவா அவர் சொன்னார் ஹிந்து சாங்ஸ் எங்கள்ட்ட இருக்குதா என்ற அப்படி என்னமோ ஏதோ அந்த தொடர்பு கொள்றதுக்காக அதுக்காக வேண்டி என்னத்தையோ கேட்டுக்கொண்டுக்கு அதாவது அந்த இடத்துல உமாவும் இல்லை வாப்பாவும் இல்லை கூட்டாளிமார்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் யாரும் இல்லை அல்ல ஒரு தேவையா இல்லையா அல்லோட பயமச்சம் தேவையா இல்லையா வாலிபர் அங்க உள்ள சூழல் சர்வ சாதாரண பாவங்கள் சர்வ சாதாரண பாவத்தை நன்மை என்று கருதுகிற நாடுகள் இதுதான் வேளாண் சுவார்களே நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கு இந்த மக்களோட்டும் ஒதுங்கி பெருத்து நாங்கள் இவங்களை ஒதுக்கி அப்படி வாழ்ந்தவனா இவங்களுக்கு இதாயத்து கிடைக்க இவங்களை இஸ்லாத்த விலையும் கொள்ள மாட்டாங்க அதனால நாங்க எங்களோட பொறுப்புகளில் கவனம் செலுத்தணும் எங்களோட இந்த தீன் இந்த இஸ்லாம் இது எல்லாருக்கும் பொதுவானது இது எல்லோருக்கும் போய் சேரணும் எல்லோருக்கும் இதாயத்து கிடைக்கணும் எல்லோரும் சொர்க்கம் போகணும் இதுதான் அன்பு நபியுடைய ஆசை இதுவாகத்தான் இருந்தது அதுல சிறியோரு பகுதியாவது அந்த கவலையில நான் நீங்கள் எடுத்துக்கொள்ளுமேலான்னு சொன்ன நாங்க பொது மக்களாகிய நாங்க இந்த மக்களோட விசேஷமா அந்நிய மக்களோட எங்களை மக்களோட அந்நிய மக்களோட கொடுக்கல் வாங்கல் செய்யக்கொள்ள நல்ல அகலாக்கோட நடந்து கொள்ளும் நிறைய அந்நிய நாங்க ஒரு அந்நிய நாட்டில் வாழ்கிறோம் நாங்க ஒரு சிறிய கூட்டமா இருக்கிறோம் அந்நிய மக்கள் அதிகமா இருக்கிறான சகோதரர்கள் நல்ல மக்கள் குறிப்பாக பௌத்த மக்கள் எடுத்தா நல்லவங்க இயற்கையிலே நல்லவங்க குறிப்பிட்ட சிலர்களை வச்சு நாங்க முடிவு செய்யாது அதிகமான மக்கள் நல்ல மக்கள் எங்க நன்றி உள்ள மக்களா இருக்கிறாங்க இப்படி நல்ல பண்புகள் ஏராளமாயிருக்கு அவங்கள்ட்ட அப்ப அல்லா ஹயமத்தில் கேட்க போற இந்த நல்ல மக்களோட நீங்க வாழ்ந்தீங்க இந்த நல்ல மக்களை வச்சு நல்ல தள்ளிய சம்பாதிச்சீங்க நல்ல மக்களுக்கு நீங்க என்னைய பத்தி எடுத்து சொன்னீங்களா கேட்க போற அதுக்கு நானும் நீங்களும் பதில் சொல்லித்தான் ஆவோம் வெறும் சல்லி சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் சவன பட்லாப்ப கோப்பை அனுப்புறோம் இவங்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும் என்ற நோக்கத்தோடு என்ன செய்வோம் ஹிதாயத்து கிடைக்கணும் எங்க பிளான பாஸ் பண்ணிக்கொள்ளும் எங்க காரியத்தை சாதிச்சு கொள்ளணும் அதுக்கு தேவையான அடுப்படைக்கு தேவையான எல்லா சாமனத்தை வாங்கி கொடுக்கிறோம் எல்லாம் எடுத்து கொடுக்கிற நோக்கம் அடி உள்ளத்துல நம்பிக்கையாக உண்மையை சொல்லி நாங்க செய்வோம் அல்லாஹ் அல்லாஹ் சொல்றீன வயதா காலோகும் அலாய உண்ணு உலாய்கோன் நாசோ லி விலால தொழில் செய்கிறாங்களே கொடுக்கல் வாங்கல் செய்றாங்களே அதுல போஸ்தபி அநியாயம் செய்றாங்களே அவங்கள அல்லா எச்சரிக்கிறார் யில் உள்ளில் முசிபின் வருமானத்துக்கு வழியா இருந்தாலும் அடங்கும் அல்ல குரான் சொல்ற அவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அவங்களுக்கு நரகம் உண்டாகட்டும் நரகத்தில் இருக்கிற ஒரு ஓடை ஒரு ஓடையுடைய பேர் வயிர் என்று எழுது மேலான சவார்களே அல்லா சொல்றான் அளவேல நிறுவேல புறப்பாடு செஞ்சு ஓசடி செய்றவங்களுக்கு அந்த நரகம் உண்டாகும் அல்லது இன இதாலும் மக்கள் தேர்ந்து எடுக்கக்கோல அளந்து நிறுத்த எடுக்கக் கோல நூலுக்கு எடுக்கிறாங்க சரிய பார்த்து எடுக்கிறாங்க நிரப்பமா எடுக்கிறாங்க வயதா காலோம் அவங்க மக்களுக்கு நிறுத்தோ அலந்தோ கொடுக்க போலோ மோசடி செய் அளவேல நிறுவேலை எல்லா அடங்கும் இதுக்குள்ள பெருமனே நிறுத்து அலந்து கொடுக்கிறது மட்டுமல்ல எல்லா ஜாதி வியாபாரங்களும் இதுக்குள்ள வந்துடும் வருமானத்துக்கு எத்தனை வழிகள் இருக்கோ எல்லாம் அதுக்குள்ள வந்துடும் அல்லா குரான்ல கேட்கிறான் இவங்க இந்த மோசமான வேலையை செய்ய ஏமாத்த பொய்ய புரட்ட செய்வாதா கேமத்துடே நாளையில இவங்க எழுப்பாட்ட படுவாங்க இவங்க என்ன ஆக்கிரம் இல்லைன்னா நினைச்சு கொண்டிருக்கிறாங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்களா சொற்கள் நலன் இல்லை என்ற நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க வேண்டியத்தை செய்யும் தொடர்புல வச்சு வேந்தியத்தை செய்யணும் இன்னொத்த காணியை எழுதி எடுத்துக்கொள்ளே சும்மா இருக்கிற காணிக்கு ஒரு கல்லடீட செஞ்சு அதை எழுதி எடுத்து அதை சொந்தமாக்கிக் கொள்ள வேணும் அது அது அதுக்கு தீர்ப்பு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்காம வெளிலங்கத்தை வச்சு வெளிலங்கத்தை வச்சு தரே வெளிலங்கத்தை வச்சு வெறும் எழுத்தை பார்த்து அல்லது எழுத்துல உள்ளத வச்சு தீர்ப்பு கொடுக்கிறாங்க பொதுவான அமைப்புல ஒரு காணி ஒன்று வாங்குறார் அவருக்கு அந்த அவருடைய அந்த காணியை வச்சுக்கொள்ள அவர் பயப்படுறார் கூட்டாளி நம்பிக்கை பாதுகாப்புக்காக தெரிஞ்சுக்கொள்ற இப்ப அந்த யாரில் எழுதப்பட்டதோ அவர் சொன்னார் என்ற இந்த காணி எனக்கு தான் சொந்தம் என்று அவருடைய பேர்ல தான் இருக்கு இப்ப என்ன நடக்கும் முடிவு என்ன வரும் முடிவு கொடுத்துறவங்க என்ன முடிவு கொடுப்பாங்க அவரது பேர்ல தான் காலி இருக்கேன் அவருக்கு தான் சொந்த பேர் கொடுத்துருவாங்க பொதுவான அமைப்புல ஆனால் சயாமத்துனாலே இவரது நிலை என்ன இவரு காணி அப்படியே ஏதாவது பூமி வரைக்கும் அந்த காணி துண்ட களத்தை அடிச்சுக்கொண்டு அவ்வளவு கோடி மக்களுக்கு முன்னால வருவார் ஒட்டகத்தை களம் எடுத்தவர் சயமுத்தைய நாளில் ஒட்டகத்தை களத்துல அடிச்சு கொண்டு வருவார் என்று ரசூல் சல்லாசன் சொன்னார் எல்லா மக்களுக்கு முன்னால வருவார் இப்படி யார் யார் எதில மோசடி செஞ்சாங்களோ காணியா இருக்கட்டும் ஊடா இருக்கட்டும் சகோதரர்களே பெரியவர்களே அல்லா ஆக்கிரத்த சொல்லி சொல்ற இவங்க அல்லா பயந்து கொள்ளட்டும் கிராமத்து இருக்குது கேள்வி கணக்கு இவங்க அல்லாவுக்கு பதில் சொல்லணும் சொல்ல கொடுக்கல் வாங்கல் மற்ற மக்களோட குறிப்பாக செய்யக்கூடிய நேரத்தில் நல்ல முறையில செய்யும் காரணமா அமையும் எனவே இந்த அடிப்படையில் எங்கள சொந்த அமளி பாதிச்சுவதோட எங்களோட வாழ்க்கையை நேர் சீராக்கியோட எங்களோட பொண்டாட்டி புள்ள குச்சிகள விஷயத்திலே கவனம் செலுத்துவதோட வீடுகளில் கவனம் செலுத்தணும் விஷயத்தை கவனம் செலுத்தணும் இன்றைக்கு வீடுகள் தியேட்டராக இருக்கும் படம் ஊடு எல்லாம் எல்லாம சிலர்களுடைய ஹாலாக வீட்டுல பாட்டும் படமும் மியூசிக்கும் இருந்தா இந்த காட்சிகளை பார்த்து பார்த்து கேட்கக் மியூசிக் கேட்க கேட்க அவர் முனாபிக்கா மாறிடுவார் நயவஞ்சனத்தனம் உண்டாகும் இமாண்டோ ஒளி இல்லாம போயிடும் போய் சொல்லுவார் ஏமாத்துவார் மோசடி செய்வார் வாக்குக்கும் வாக்குக்கும் மாறுபாடு செய்வார் நம்பிக்கைக்கு மாற்றமா நடப்பார் இவர்தான் இது முனா்ப்புக்குரிய தன்மை என்றார் அதனால வீட்டு சூழல்களையும் சீராக்கிக் கொள்ளணும் எங்களோட பொறுப்புள்ள உள்ளவங்களை பாதுகாத்துக் கொள்ளணும் வேளாண் தலைவரை தொழில் வியாவரங்களை ஹலாலான முறையில் நாங்கள் செஞ்சு கொள்ளணும் வருமான வழிகள் துப்பரவா அமையணும் இன்னைக்கு நிறைய வியாவரங்கள் இருக்கு நிறைய வருமானங்கள் இருக்கு எல்லாம் அதிகமானதுல ஹாலாத்த பார்த்தா எல்லாம் மன்னிக்கணும் அதில் தில்லு முள்ளு மோசடி ஏமாற்றம் போய் ஹராமான அமைப்புகள் நிறைய இருக்கு தகுதியான உலமாக்கல்கிட்ட அதை கேட்டு விளங்கி எங்களுடைய வியாவரங்களை நேர் இதேபோல எங்களை விஷயத்த கவனம் செலுத்தத்தோட இந்த மத்த மக்களிடையாக நாங்கள் பிக்ரு பண்ணோன்னு கவலைப்படணும் மேலான ஷவர்களே ஷாபானுடைய மாதத்தில் இருக்கிறோம் இந்த மாதமே ரமலான் வரப்போகுது நாட்கள் வேகமாக போய்கொண்டிருக்கிறது நான் அல்லாவுங்களை மன்னிக்க எங்கள் மீது கிருப்ப செய்ய சந்தர்ப்பங்கள் அல்லா தாரான் என்பதை ஒவ்வொருத்தரும் எங்களோட வாழ்க்கையை சீராக்கி அல்லா விரும்பக்கூடிய நல்லடியாருடைய கூட்டத்தில் ஆவிப்போல அல்லா எங்கள் அனைவருக்கும் தோப்பி செய்வான யார் எங்களோட குற்றம் குறைகளை மன்னித்தருள்வா யார் வாழ்க்கையை விட வாழ்க்கையை சிறப்பாகி வைப்பாய் ரபில்